திருவிழையாளத்தில் நம்முடைய மூன்றாவது காண்டம் வருகிறோம் திருவாலவாய்காண்டம் அப்ப மதுரை காண்டம் கூட காண்டம் என்று மூன்று பிரிவினை உடையது திருவிளையாறுபாணம் இதுல மூன்றாவது காண்டம் இப்பொழுது நிறைவாக நிறைவு என்ன இந்த மூன்றாவது காண்டம் இப்ப நாப்பத்தொன்பதாவது திருவிழையாறு தான் வந்திருக்குது மொத்தம் அறுபத்தி அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு திருவிழாடல் முடிஞ்சிருக்கு ஒரே ஒரு குறிப்பு இப்ப திருவாசகத்துல மதுரை என்று பல இடங்கள்ல வருது கூட வருது ஆனா ஆலவாயின்னு வரல ஆலவாயின்னு வரல ஆனால் ஞானசம்பந்தருடைய தேவாரமும் அப்பர் தேவாரமும் மதுரைக்கு இருக்கு ஒன்பது ரெண்டும் பதினோரு பதிகம் இருக்குது சுந்தர பான்னது கிடைக்கல மதுரைக்கு கிடைக்கல ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருடைய பதினோரு பதிகத்திலும் ஆளவாயே இருக்கு ஆனா திருவாசகத்தில் அந்த பேச்சே இல்லை மதுரை இருக்குது கூட கூடல் இலங்கை போற்றி எந்த அருமையா இருக்கு மதுரை மாநகர் இருந்து குதிரை சேவகம் ஆகிய கொள்கையும் மதுரை படங்களும் வந்துருது ஆழவாய்கள் அல்ல இதை வச்சு என்ன பண்ணலாம் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் ஆலவாய் பேச்சுக்கியங்களிலும் மதுரை அல்லது கூட என்ற பெயர் இருக்கிறது நம்முடைய திருவாசகத்திலும் மதுரை அல்லது கூடல் என்ற பெயர் தான் இருக்கு ஆலவாய் என்பது நம்முடைய ஞானசம் தேவாரத்தில் தான் திருமுறையில் காணப்படுது இங்க திருவால்க்கான ஒரு சிறு கருத்து அதெல்லாம் நிலையான கருத்து அல்ல தோன்று மணிவாசர் காலம் ரொம்ப முன்னு சொல்றேன் மூவருக்கு முந்தைய காலம் சொல்றமே அப்படி ஒரு கருத்து இருக்குது மரமடிகள் சொல்லிட்டு காசு பிள்ளை எல்லாம் பெரியாலாம் அப்படியே சொல்லிட்டு மணி வாசர் காலம் தான் எல்லாத்துக்கும் முந்தியது என்று சொல்லிட்டு போட்டாங்க பின்னாலதான் கொஞ்சம் கருத்து வேற்றுமை பின்னால இருக்கலாம்னு என்ன வேண்டியிருக்கு தங்கலக்கியங்களில மதுரை என்ற பெயரும் கூடல் என்ற பெயரும் இருப்பது போல திருவாசகத்திலும் மதுரை என்ற பெயரும் கூடல் என்ற பெயரும் தான் இருக்கின்றன காலத்தால் திங்கி வந்து அப்படி இருந்திருக்குமானால் ஆனால் ஞானசம்பந்த தேவாரத்தின் அப்பர்சாமிய தேவாரத்தின் ஆலவா என்பது மட்டுமே வந்திருக்கிறது அதனால் மூவருக்கும் மணிவாசகர் முந்தையவராக என்ற ஒரு நினைவு கூட இதுல வருகிறது ஆலவா என்பது திருவாசகத்திலேயே வல்லி இவர் ஆலவாய் போறதுக்கு முன்னே ஆலவாயாவதும் இதுவேன்னு பாடினாரு யாரு ஞான சம்பந்தம் இதோ தெரியுது எப்படி தொலைவில் மதுரை தெரியும் போது இதுதான் அப்படின்னாரு இதுதான் மங்கையர்கரசி கொலைச்செரி யாரெல்லாம் இருந்து வழிபாடு தெரியும் அப்படியா அப்படின்னா அங்கேயே பாட ஆரம்பிச்சுட்டு இரண்டரை மூணு மைலுக்கு முன்னாலேயே மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கை மட மா பங்கயச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் ஊருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய தன்னோடும் அமர்ந்த ஆளவாயதும் இது செய்ய திரு ஆளவாய் மேவிய அய்யனே இன்னொரு பதியத்துல ஆலவாயா திரு நீரே எல்லாமே ஆளவாய் தான் வருது திருவாசத்தில் ஒரு சொல் ஒரு இடத்துல ஆளவாய் அல்ல சங்கலிக்கு ஆட்டுப்படையில் வருது திருப்பதம் குன்றம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட முதல் முதல் அந்த ஆட்டுப்படையில அப்படியா மாடமாலி மாறிகள் கூட மதுரை மாடமாலி மாறிகள் கூட கூட கூடல் இருக்கு பாருங்க அதுக்கு மேற்கே இருக்குது நம்முடைய திருப்பரங்குன்றி திருப்பதி காலத்தில் மதுரை காண்டம் என்று இருக்கிறது ஆலவாய்க்காண்டம் என்று பார்க்கும் போது இதெல்லாம் என்னமே தவிர முடிவல்ல முடிவல்ல அப்ப சங்ககாலத்தை ஒட்டி அமைப்பில பெயர்கள் திருவாசகத்தில் இருக்குங்கள திருமுறைகளிலே மற்ற திருமுறை இல்ல இந்த ஆலவாய் என்ற பெயர் அமைந்திருக்கிறது சற்று மறைந்திருக்கிறது என்பது மட்டும் காதல வச்சிருப்போம் அப்புறம் பாப்போம் எனவே அந்த வகையில திருவாலவாயான திருவாலவாய் காண்டம் என்று சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம இங்க சிந்திக்கலாம் நம்ம எங்க தெரிய போறோம் அதனால இந்த மாதிரி ஒரு பணித்தது என்னன்னு கேட்டா நீ படிக்கிறப்பா படிங்கிறது குருமூர்த்தி மாதிரி அதனால் அப்படி படிப்பதற்கு ஏதுவாய் உங்கள் சேர்ந்து மனம் பெறுவதற்கு ஏதுவாய்த்து இனி திருவாலவாய் காண்டம் இங்க என்ன செய்தார் எப்பவும் ஒரு காண்டம் முடிஞ்சு இன்னொரு காண்டம் தொடங்கும் போது பெருமானையும் பெருமாட்டியும் வணங்குவார் அப்படி ஒரு மரபு பரஞ்சோதி மனிவருக்கு ஒரு காண்டம் முடிஞ்சது சரிப்ப ஆலவாய்க்காண்டம் இந்த காண்ட தொடங்கும் போது சொரையும் மீனாட்சியம்மையும் வணங்குவார் அப்ப சொக்கநாதருக்கு ஒரு பாடல் மீனாட்சியம்மனுக்கு ஒரு பாடல் ரெண்டு பாடல் ரெண்டு பாடல் அருமையா இருக்கு வரலாறு ரொம்ப சின்னது விடுத்த பழி ஆடல் வழுதி உடல் குளிப்ப பதியும் தேயுடை எங்க போது பாருங்க ஒரு ஞாபகம் எங்க சொக்கநாதர் இருக்கார அவர் காது புண்ணியமான காது பா புண்ணியம் ஏன்னா ஞானசம்பந்தர் பதிகத்தை அப்படியே காதாலை கேட்டு மகிழ்ந்த காதல்ல அப்போ சிவபெருமான் சொக்கநாதருடைய திருச்சிவிக்கு என்ன சிறப்புன்னா ஞானசம்பந்தருடைய பதியத்தை கேட்ட சிறப்புடையது என்று சொன்ன அப்ப ஞானசம்பந்த பதிகத்துல எவ்வளவு ஈடுபாடு வந்து இருக்கணும் பரிஞ்சோஜி அந்த ஞான சம்பந்தர் யார் பாயுடைய தமிழர்கள் ஆடையை மறைக்கிறதுக்கு வேஷி கட்ட மாட்டாங்க எப்பாவது கொஞ்சம் கூச்சம் வந்ததுன்னா அங்க இருக்கிற பாயி இருக்கு பாருங்க அந்த பாயை எடுத்து கட்டி எப்பாவது அதான் பாயுட யார் பாயையே உடையாக உடையவர்கள் யாரு தமிழர்கள் பாயுட யாரு பழினர் என்ன பண்ணாங்க இவர் போய் தங்கினார் ஒரு மரத்தை காட்டினாங்க மரத்துல போய் தங்கினார் இவுடனே இந்த சமூகத்துக்கு என்ன வந்து கேட்டா ஒண்ணும் இப்ப செய்யல அவர் ஒன்னும் வாரத்துக்கு கூப்பிடல இது கூப்பிடல ஒன்னும் வந்தாரு வந்து இறைவனை வணங்கினார் போய் தங்கினார் எங்க ஒரு மரத்துல தங்கினார் பொருட்கள் இவங்களுக்கு என்ன பண்றது என்ன என்ன பண்ணாரு மெதுவா இந்த ஆளை ஊற விட்டு போ சொன்னாதான் நல்லதாப்பா அப்படின்னாரு தானா போமா போவாது தடி கொண்டு அடிக்காத்தான் போவோம் ஆமாமா என்ன பண்றது இந்த ராத்திரில நெருப்பு வச்சுட்டோம்னா ஒன்னும் தப்பிச்சு ஓடுவான் இல்ல போய்டும் போட நல்ல ஐடியாங்க சரி என் பார்த்தா என்னென்னமோ சுலகம்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஒண்ணு பத்துல மடத்தை ஏதா நெருப்பேன்னா எடுத்து ஒரு மூளையில வச்சாங்க பாயுட யார் விடுத்த பழி உங்களுக்கு போய் போய் புத்தி வரணும் நீங்க செஞ்ச பழி என்னாச்சு உடல் குளிப்ப இது ஞானசம்பந்த தாக்கல இதனுடைய பயனாக யார தாக்குச்சு நீங்க இதுவரைக்கும் உண்டு உளுத்து வாழ்ந்து அவற்ற மதிப்பிட்டீங்களே அந்த பாண்டி மன்னனுக்கே ஏன் பெரிய மரத்துல வந்து வச்ச அந்த தீ இங்கே யார பற்றி பாண்டியனுடைய உடம்பை பத்திரிச்சு எப்படி பண்ணிச்சு இடையில் இருக்கிற வரலாறு வெள்ளி தெரியல் காணுங்க பெரிய புராணத்தில் பார்க்கணும் நெருப்பு வைத்தாங்க வச்ச உன்னு அப்படியே கொஞ்சம் வெளியே வெளிச்சம் வந்தது